வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முப்பதாயிரம் பேர்களுடன் நூற்றி முப்பது ஸ்பெயின் நாட்டு கப்பல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜெர்மன் வாகன தயாரிப்பு நிறுவனமான வால்ப்ஸ் வேகன் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பெல்ஜியம் ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் இலக்கலவரம் காரணமாக இலங்கை ஆளுநர் சர் ஆலிவர் குணத்திலக அவர்கள் அவசர கால சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பீட்டர் பெனன்சன் என்பவர் எழுதிய உலகம் முழுவதும் இது பின்னாளில் மனித உரிமை அமைப்பான ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் உருவாக வழிகோழியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த மேத்ய் என்றி சிறிய ரக தனியார் விமானம் ஒன்றை மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் தரையிறக்கினார் உடனடியாக கைது செய்யப்பட்ட இவர் ஓராண்டு கழித்து விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு ரஷ்யாவில் நிகழ்ந்த ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் ஐந்து அணு ஆயுத சோதனைகளை நிகழ்த்தியது ஐக்கிய அமெரிக்கா ஜப்பான் மற்றும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலியின் மிலன் நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருந்து காணாமல் போன லியனோ டாவின்சியின் புகழ்பெற்ற ஓவியமான த லாவஸ்ட் சஃபர் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேபாளம் குடியரசு நாடாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மைசூர் வாசு கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ராமராவ் இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி தியாகராஜன் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மா சிவ தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சாமுவேல் விஸ் கிரீன் தமிழ் மருத்துவ முன்னோடி அமெரிக்க கிறிஸ்துவ ஊழியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ அரியத்தினம் பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் அசர்பைசான் ஆர்மீனியா ஆகிய நாடுகளின் குடியரசு நாள் தேசிய கொடி மற்றும் உலக மாதவிடாய் சுகாதார நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே